प्रपन्न तोत्र कृष्णाय ிாத்திர வேற்றைகாணாத்தமே भगवान श्री कृष्णर தியானத்திற்கு பகிரங்க சாதனமாக கர்மயோகத்தையும் ஆத்மவிஸ்வாசத்தையும் உபதேசம் பண்ணினார் பிறகு தியானத்தினால் கிடைக்கக்கூடிய பிரயோஜனத்தை உபதேசம் பண்ணினார் சமத்துவம்னு சொன்னார் எல்லா வகையிலையும் சமத்துவம்தான் தியானத்தினுடைய பிரயோஜனம் பிறகு தியானத்திற்கு அந்தரங்க சாதனங்களையெல்லாம் உபதேசம் பண்ணினார் இப்போ மறுபடியும் தியானத்துக்கு பகிரங்க சாதனத்தை உபதேசம் பண்ணுறார் என்ன தியானத்துக்கு பகிரங்க சாதனத்தில் இன்னொன்று சேர்க்கிறாருன்னு கேட்டால் மிதமான வாழ்க்கை முறை மாடரேஷன் இன் லைஃப் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிற வழக்கம் அதாவது எல்லாவற்றிலுமே ஒரு நடுநிலைமை வேணும் எதையும் பண்ணாமல் இருக்கக்கூடாது ஓவராகவும் அதிகமாகவும் பண்ணக்கூடாது இதை இந்த ஸ்லோகத்துலையும் அடுத்த ஸ்லோகத்திலையும் சொல்லப்போகிறார் சுருக்கமாக என்ன சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில் கேட்டால் சாப்பிடாமையும் இருக்கக்கூடாது அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது சாப்பிடாமல் இருந்தாலும் தியானம் பண்ண முடியாது அதிகமாக சாப்பிட்டாலும் தியானம் பண்ண முடியாது தூங்காமல் இருந்தாலும் தியானம் பண்ண முடியாது தூங்கின்றே இருக்கிறவனாலேயும் தியானம் பண்ண முடியாது முக்கியமாக சாப்பாட்டு விஷயத்திலையும் தூங்குகிற விஷயத்துலேயும் இங்கே சொல்கிறார் அடுத்தது விவகாரம் பண்ணுற விஷயத்துலேயும் சொல்ல போகிறார் சுருக்கமாக சொன்னால் காலையிலேருந்து ராத்திரி படுக்க போகிற வரை நம்முடைய வாழ்க்கை வந்து எல்லாத்துலேயுமே ஒரு மிதம் வேணும் சிந்திக்கிறது பேசுறது உடம்பை அசைக்கிற விஷயங்கள் செய்யக்கூடிய காரிய விஷயங்கள் அனுபவிக்கிறதா இருந்தால் கூட எல்லா விஷயத்துலேயும் ஒரு ஒரு மிதம் வேணும் ஹிதமான விஷயத்தை மிதமாக நாம் அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிறது தான் சாரம் இப்போ ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்றேன் நாத்தியஷ்ணதஸ்து யோகோஸ்தி இப்படி படிக்கணும் அத்தியஷ்ணதா அத்தியஷ்ணதூ யோகா நாஸ்தி அத்தியஷ்ணதா அப்படின்னு சொன்னால் அதிகமாக சாப்பிட்றவனுக்கு யோகா தியானம் பண்ணுறதுங்கிறது நாஸ்தி நடக்காது அடுத்தது லைன் நச்சைகாந்தம் அனஷ்நதா நச்ச ஏகாந்தம் அனஷ்நதா அப்படின்னு பிரித்து படிக்கணும் ஏகாந்தம்னா ஒரேடியா அனஷ்நதா சாப்பிடாமல் இருந்தாலும் நச்ச யோகா அஸ்தி அப்பவும் தியானம் பண்ணுறதுங்கிறது முடியாது இதுலேருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கிறோன்னு கேட்டால் அளவாக சாப்பிடணும் ஏற்கனவே ஆகார நியம யஜத்தில் இதை பார்த்தோம் அரை வயிறு சாப்பிட்றது கால் வயிறு ஜலத்துக்கு விடுறது கால் வயிறு காற்று சஞ்சரிக்கிறதுக்காக விடணும் தோபாகவ் பூரையேதண்ணம் தோயே நைக்கம் ப்ரப்பூரையேத் மாறுதஸ பிரச்சார்த்தம் சதுர்த்தம் அவசேஷேத் இதுதான் அந்த விஷயத்தினுடைய ஸ்லோகம் தோபாகவ் பூரையேதன்னம்னா வயத்தில் இருக்கிற வயிற்று பகுதியை நாலாக பிரித்து இரண்டு பாகத்தை அன்னத்தால் நிரப்பணும் மூன்றாவது பாகத்தை தோயேன ஏக்கம் பிரபூர ஏத் ஜலத்தினால கால்பகுதியை நிறைவு செய்யணும் மருதச பிரச்சார்த்தம் காற்று வயிற்றுக்குள்ளே நன்றாக சுழருவதற்காக சதுர்த்தம் அவசேஷ ஏத் பாகத்தை சும்மா விட்டுடணும் அப்படி சொல்லியிருக்கு ஆகவே இந்த ஆகாரத்தில் ரொம்ப கட்டுப்பாடு வேணும் பின்னாலையும் சொல்ல போகிறார் பதினெட்டாம் அத்தியாயத்தில் முடிக்கிற சமயத்தில் சொல்லுவார் விவிக்தசேவி லகு ஆஷி அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தில் சொல்லுவார் விவிக்த சேவின்னா தனியாக இருக்கணும் குறவா சாப்பிடணும் லகு ஆசி இங்கே மிதமாக சாப்பிடணுங்கிறத சொல்கிறார் அடுத்த வரியில் நச்சாதிவப்னசீலசிஸ்வப்னசீலசிய நச்ச யோகா அஸ்தி இந்த யோகா அஸ்தி அப்படிங்கிறத எல்லா இடத்துலையும் சப்ளை பண்ணிக்கணும் நாம முதல்ல தான் வந்திருக்கு அதை எல்லா இடத்துலையும் சேர்த்துக்கணும் அதிஸ்வப்னசீல சேனா அதிகமாக தூங்குறவனுக்கும் தியானம் பண்ணுறதுங்கிறது நடக்காது ஜாகிரத்தோ நெய்வச் சார்ஜுன ஓ அர்ஜுனா அதிகமாக முழிச்சுன்னு இருக்கிறவனாலேயும் தியானம் பண்ண முடியாது ஆகவே சாப்பிட்ற விஷயத்துலையும் தூக்க விஷயத்துலேயும் மிதமாக இருக்கணுங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் அது தியானத்துக்கு அனுகூலமாக இருக்கிறது உணவும் உறக்கமும் நடுநிலைமையோடு கடைபிடிக்கப்பட்டால்தான் தியானம் வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் நாத்தியஸ்து யோகோஸ்தி நைகாந்த நாதிவப்னசீல ஜாகிரதோவா்ஜுன